எனது என்னை நபிசல்ல அவர்களிடம் அழைத்து சென்று அல்லாஹுவின் தூதரே என் சகோதரி மகன் இரு பாதங்களிலும் வேதனையால் கஷ்டப்படுகிறான் என்று சொன்னார்கள் அப்போது நபி சொல்லாஹு அலஹு வசல்லம் அவர்கள் எனது தலையை தடவி எனது அபிவிருத்திக்காக பிரார்த்தித்தார்கள் பின்னர் நபி சொல்லாஹும் அலஹிவாசல்லம் அவர்கள் ஒழு செய்தார்கள் அவர்கள் மீதி வைத்த தண்ணீரிலிருந்து நான் குடித்தேன் பின்னர் நபி சொல்லலாஹும் அலிஹிவசல்லம் அவர்களுடைய முதுகிற்கு பின்னால் எழுந்து நின்றேன் அப்போது அவர்களுடைய இரு புஜங்களுக்கிடையில் நபித்துவத்தின் முத்திரையை நான் பார்த்தேன் அது ஒரு புறா முட்டையைப்